அன்பானவர்களை வணக்கம் அறிவுக்கதைகள் கி ஆஸ்வநாதம் அவர்கள் எழுதிய அறிவுக்கதைகள் என்ற நூலிலிருந்து ஒவ்வொரு சிறுகதைகளாக நாம் கேட்டு வருகிறோம் இந்த சிறுகதைகள் குழந்தைகளுக்கான ஒரு பாடத்தை புகட்டக்கூடிய சிறுகதைகள் கதையினுடைய தலைப்பு கருமித்தனமும் சிக்கணமும் கருமித்தனமும் சிக்கனமும் கதை ஆசிரியர் கி ஆ விஸ்வநாதம் ஒளிவடிவம் சரவணன் அருணாச்சலம் பள்ளிவாசல் கட்ட வேண்டுமென்று எண்ணிய மௌல்வி நபிநாயகத்திடம் சென்று பொருள் வேண்டுமென்று கேட்டாராம் அவர் ஒரு செல்வனை குறிப்பிட்டு அவனிடம் கேட்டு பெறும்படி அனுப்பினார் அப்படியே மௌல்வியும் செல்வனை காண சென்ற போது அங்கே கண்ட காட்சி வேலைக்காரனை கையை மடக்கி மரத்தில் வைத்து கட்டி குத்து பத்து குத்தி கொண்டிருந்தான் செல்வன் ஏன் இப்படி என்று அருகில் உள்ளவரை கேட்க வேலைக்காரன் கடையில் பருப்பு வாங்கி வரும்போது வழியில பத்து பருப்பு சிந்திவிட்டானாம் அதற்காக பத்து குத்துகள் அவனை குத்தி கொண்டிருக்கிறான் செல்வந்தன் என்றானாம் இதை கேட்டதும் மௌல்வி பயந்து பணம் கேட்காமலே திரும்பி வந்து விட்டார் பின் நபி பெருமானார் மௌல்வியை செல்வன் எவ்வளவு கொடுத்தான் என்று கேட்க அங்கே செல்வன் தன் வேலைக்காரன் பத்து பருப்பு சிந்தியதற்கு பத்து குத்து குத்தி கொண்டிருந்தான் அதை பார்த்து பயந்து நான் கேட்காமலே திரும்பி வந்துவிட்டேன் என்றாராம் இப்போது போய் கேளும் என்று நாயகத்தின் கட்டளை பிறந்தது மௌல்வி சிறு நடுக்கத்துடன் அப்பா கண அப்பண அந்த பணக்காரனிடம் போனார் அப்போது அங்கே அவன் ஒரு வேலைக்காரன் தூணிலை கட்டி வைத்து சவுகாலை அடித்து பத்து சொட்டு இரத்தம் எடுக்க அடித்து கொண்டிருப்பதை கண்டார் அது என்ன என்று பக்கத்தில் உள்ளவர்களை கேட்க அவன் எண்ணெய் வாங்கி வரும்போது பத்து சொட்டு சிந்திவிட்டான் அதற்கு உடலிலே ரத்தம் பத்து சொட்டு எடுக்க சவுக்கால் அடிக்கிறார்கள் இது சொல்ல கேட்டதும் மௌல்வி நடுங்கி பணக்காரனிடம் சென்று கேட்காமல் திரும்பினார் நாயகமிடம் வந்தபோது எவ்வளவு பணம் கொடுத்தார் என்று பெருமானார் கேட்கவே சவுக்கால் அடித்து ரத்தம் எடுத்த கதையை சொல்லி இம்மாதிரி பேர் வழிகளிடம் சென்று நல்ல காரியத்திற்கு பள்ளிவாசல் கட்ட பணம் கேட்க நான் கூசுகிறது அச்சமாக இருக்கிறது பயந்து வந்துவிட்டேன் என்று மௌல்வி சொன்னதும் மீண்டும் போய் கேளும் என்று பெருமானார் உத்தரவிடவே மௌல்வி அந்த செல்வந்தன் வீட்டுக்கு சென்றார் நல்ல வேலையாக அங்கே கடும் நிகழ்ச்சியொன்றும் நடைபெறவில்லை செல்வந்தனை கண்டதும் அன்புடன் வரவேற்று வந்த காரியம் என்ன என வினவினான் தான் பள்ளிவாசல் கட்டி கொண்டிருப்பதாகவும் அதற்கு பொருள் வேண்டி வந்திருப்பதாகவும் மௌல்வி கூறினார் செல்வர் கேட்டார் அந்த ஊரில் பள்ளிவாசல் இல்லையா மௌல்வி ஆமாம் இல்லை செல்வர் என்ன செலவாகும் என்னிடம் எவ்வளவு எதிர்பார்க்கிறீர்கள் என்றார் உடனே மௌல்வி செலவு பள்ளிவாசல் கட்ட ஒரு லட்சம் ஆகும் நம் ஊரை சுற்றியுள்ள சிலர் ஐம்பதாயிரம் ரூபாய் வசூலிக்க முடிவு செய்துள்ளனர் தாங்கள் ஒரு பெருந்தொகையாக ரூபாய் ஐம்பதாயிரம் கொடுத்தால் நல்லது என்று சொன்னார் மௌல்வி உடனே அப்பணக்காரர் ஒரு லட்சம் ரூபாயும் மௌல்வியிடம் கொண்டு வந்து கொடுத்து உடனே பள்ளிவாசல் கட்டத் தொடங்குங்கள் மற்றவர்களிடம் சென்று பணம் வசூலிக்க காலத்தை கடத்தி கொண்டிருக்க வேண்டாம் நல்ல பணியை உடனே செய்யுங்கள் என்று கூறி அனுப்பினாராம் மௌல்விக்கு என்னடா இது என்று தலை சுற்றியது 10 பருப்பு சிந்தினதற்கு பத்து குத்து குத்தினான் பத்து சொட்டு எண்ணெய்க்கு பத்து சொட்டு இரத்தம் எடுக்க சவுக்கால் அடித்தான் இப்படிப்பட்ட கருமி நாம் ரூபாய் ஐம்பதாயிரம் கேட்டால் ஒரு லட்சம் எடுத்து கொடுக்கிறானே இது என்ன விந்தை என்று வியந்து எண்ணி கலக்கமுற்று நபி பெருமான் அவர்களிடம் சென்று கருமியின் நடத்தை புரியவில்லையே காரணம் என்ன என்று மௌல்வி கேட்டார் நபி பெருமானார் நீ அவனை கருமி நினைத்தது தவறு அவன் எந்த பொருளையும் பாழாக்காமலும் வீணடிக்காமலும் சிக்கனமாக இருந்து பொருள்களை சேமித்து வைத்ததனால்தான் செல்வம் சேர்க்க முடிந்தது இப்படி நல்ல காரியத்திற்கு அள்ளி வழங்கவும் முடிந்தது என்று விளக்கமாக எடுத்து விளம்பினார் நபியின் விளக்கம் கேட்ட பின்பு சிக்கனம் வேறு கருமித்தனம் வேறு என்பது மௌல்விக்கு புரிந்தது நமக்கு புரிந்ததா எட்டு மைல் தூரம் உள்ள ஊருக்கு இருபது ரூபாய் தந்து வாடகை வண்டி ஏறி போவது இடம்பம் அதே தூரத்து ஊருக்கு பேருந்து போகிறது என்றால் ஐம்பது காசு கொடுத்து அதில் ஏறி பயணம் செய்வது சிக்கனம் அதுவும் கொடுப்பது என்று அஞ்சு காசுக்கு அவள் கடலை வாங்கி தின்று கொண்டே நடப்பது கருமித்தனம் ஐநூறு ஆயிரம் ரூபாய் என்று விலையுள்ள பட்டாடை புடவைகளை வாங்கி கட்டி வாழ்வது டம்பம் தூய்மையான எளிய அழகான ஆடை அணிவது அப்படி அப்படியின்றி அழுக்குடையும் கிழிசல் துணியும் தையல் தெரியும்படி உடுத்தி கொண்டே இருப்பது கருமித்தனம் இவ்வாறாக நமக்கு ஏற்ற முறையில் நம் உள்ளத்தில் பதிய வைத்து கொண்டால் நம் வாழ்விலே ஒளியும் மகிழ்ச்சியும் உண்டாகும் இதற்கும் இலக்கவணம் உண்டு அஃது தேவைக்கு மேல் செலவு செய்வது இடம்பம் தேவையின் அளவு செலவு செய்வது சிக்கணம் தேவைக்கு மேல் செலவு செய்வது இடம்பம் தேவையின் அளவு செலவு செய்வது சிக்கனம் தேவைக்கும் செலவு செய்யாதது கருமித்தனம் என்று இங்கே சொல்லப்படுகிறது இதிலிருந்து சிக்கன எது கருமித்தன எது என்று நமக்கு நன்றாக புரிகின்றது நமக்கு மட்டும் புரிந்து என்ன நம் இல்லத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் புரிய வைத்து வாழ வைப்பதே நல்லது நன்றி ஒளிவடிவம் சரவணன் அருணாச்சலம்